அத்தியாயம் தொன்னூறு அல் பலத் அந்த நகரம் அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் முகமதே இந்த நகரில் மக்காவில் நீர் வசிக்கும் நிலையில் இந்த நகரத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் பெற்றவன் மீதும் அவன் பெற்றெடுத்ததன் மீதும் சத்தியமாக மனிதனை கஷ்டப்படுபவனாகவே படைத்துள்ளோம் தன் மீது யாரும் சக்தி பெறமாட்டார்கள் என்று அவன் எண்ணுகிறானா ஏராளமான செல்வத்தை கொடுத்து அழித்து விட்டேன் என கூறுகின்றான் அவனை யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணுகிறானா அவனுக்கு இரண்டு கண்களையும் நாவையும் இரண்டு உதறுகளையும் நாம் அமைக்கவில்லையா நன்மை தீமை என இரு வழிகளை அவனுக்கு நாம் காட்டவில்லையா அவன் கணவாயை கடக்கவில்லை கணவாய் என்பது என்னவென்பது உமக்கு எப்படி தெரியும் அடிமையை விடுதலை செய்தல் நெருங்கிய உறவுடைய அனாதைக்கும் அல்லது வறுமையில் உடலும் ஏழைக்கும் பட்டினி காலத்தில் உணவளித்தல் பின்னர் நம்பிக்கை கொண்டு பொறுமையை போதித்து இரக்கத்தையும் போதித்தோரில் இணைதல் அவர்களை வள யார் நமது வசனங்களை மறுக்கிறாரோ அவர்களை இடப்புறத்தார் அவர்கள் மீது மூடப்பட்ட நெருப்பு இருக்கும்